ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய முறை சந்தியாவந்தனத்தில் எவைகளெல்லாம் பிரதானங்கள் எதெல்லாம் அங்கம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் ஏன் பிரதானம் அங்கம்னு அப்படின்னா பிரதானத்தை சரியான முறையில் நாம் செய்யணும் அது எக்காரணத்தை கொண்டும் விட்டே போகப்படாது அதில் முன்ன பின்னே வரப்படாது அங்கங்களில் இந்த அங்கங்கள்லாம் பிரதானத்துக்காகத்தான் இந்த அங்கங்கள்லாம் நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா ஆகையினால அங்கங்களில் நம்ம சமயம் ஜாஸ்தி இல்லை சந்தியாவந்தனத்துக்குன்னு ஒதுக்க முடியல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா கட்டாயம் ஒதுக்கி தான் ஆகணும் சந்தியாவந்தனங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்குன்னு நாம் டைம் வச்சுக்கணும் ரொம்ப அதற்கு டைம் நம்மளால் வச்சுக்க முடியலன்னா அப்போ இந்த அங்கங்கள்லாம் கிடக்கிடுன்னு செய்துட்டு பிரதானத்தை மாத்திரம் நன்னா செய்கிறதுன்னு வச்சுக்கணும் எதுவும் விடப்படாது எந்த அங்கங்களையும் விடப்படாதுங்கிறதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆனால் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிடுது அப்படின்னா அதனால் தோஷம் இல்லை இப்போது சந்தியாவந்தனம் செய்துண்டே வரும் முடிக்கிற ஒரு அங்கம் விட்டு போனதாக நமக்கு ஞாபகம் வருது அப்போது திரும்ப சந்தியாவந்தனம் பண்ணுறதா என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போது நடுவில் ஏதாவது ஒன்று ரெண்டு அங்கங்கள் விட்டு போயிருந்தால் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு பன்னெண்டு தடவை சொன்னால் அந்த அங்கம் விட்டுப்போனதுனுடைய தோஷம் குறையும் திரும்ப சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அர்கப்பிரதானமோ காயத்ரி ஆவாகனமோ காயத்ரி ஜபமோ உபஸ்தானமோ விட்டு போயிருந்தால் திரும்ப சந்தியாவந்தனத்தை முதல்லிருந்து செய்யணும் அங்கங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு மறந்து போயோ அல்லது வேறு ஏதோ காரிய ஞாபகத்திலேயோ விட்டு போயிடுத்து விட்டு சந்தியா மந்தனமே முடிஞ்சு போயிடுது அப்படின்னா அப்போது கிருஷ்ணஸ்மரணம் பண்ணினால் போகும் அல்லது நடுவில்யே ஞாபகம் வருது அந்த அங்கம் வெட்டு போயிடுது அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே ஞாபகம் வர்ற பொழுதே அந்த அங்கத்தை செய்யணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்துருக்கா ஆச்சபணம் முதல்ல அப்படி வரிசையாக போய் செய்துட்டே வரும் நடுவில் ஒரு அங்கம் வெட்டு போயிடுது அப்படின்னு ஒரு நாலஞ்சு அனுப்புறம் தெரியுறது அப்படின்னா தெரிஞ்ச உடனே செய்துடணும் அந்த அங்கத்தை சந்தியாவந்தனமே முடிஞ்சு போயிடுத்து அப்புறம் ஞாபகம் வருது அப்படின்னா கிருஷ்ணஸ்மரணம் பண்ணால் போகும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆசவு சாதி சமயங்களில் சந்தியாவந்தனத்தை பண்ணுறதா விட்டுடுறதா பண்ணுறதுக்குன்னா எந்த முறையில் செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் வழிகள் சொல்லியிருக்கா கரது எப்பொழுதுமே விட்டே போகாது விட்டே போகப்படாது விடப்படாது ஆஷௌச்சம் ரெண்டு விதமாக நாம் சொல்கிறோம் விவகாரத்தில் அதாவது விருத்தின்னு சொல்கிறோம் குழந்த பிறந்தால் விருத்தின்னு சொல்கிறோம் யாராவது காலமாயிட்டால் ஆஷௌச்சம்னு சொல்கிறோம் தர்மசாஸ்திரத்தில் இவை இரண்டுக்குமே ஆசௌச்சம்னு தான் சொல்லப்பட்டிருக்கு குழந்த பிறந்தால் வரக்கூடியதுக்கு சூத்தகம்னு பேர் அல்லது மரணா ஜனனா சௌச்சம்னு பேர் யாராவது இறந்து போயிட்டால் மிருத்தகம்னு பேர் அல்லது மரணாசௌச்சம்னு பேர் ரெண்டுக்குமே ஆசோசம்னு பேர் அது மாதிரி சமயங்களில் கூட சந்தியாவந்தனத்தை விடவே கூடாது அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் நமக்கு ஒரு ஆசோச்சம் வந்துடுத்து அந்த ஆசோச்சத்தில் சந்தியா காலம் வர்ற பொழுது எதை செய்யறது அப்படின் அப்படிங்கிற கேள்விக்கு நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் மறீச்சுங்கிற மகரிஷி சொல்கிறார் சூத்தகே கர்மனாம் தியாக சந்தியாதீனாம் விதீயத்தே எந்த ஒரு கர்மாவையும் ஆசோச்ச காலங்களில் செய்யப்படாது கர்மாக்கள்ன ஜபங்கள் பண்ணுறது சுவாமி பூஜை பண்ணுறது ஜ ஹோமங்கள் பண்ணுறது வைஷ்வதேவம் முதலியவைகளை பண்ணுறது இவைகள்லாம் விட்டுடணும் ஆனால் சந்தியாதீனாம் விதீயத்தே சந்தியாவந்தனம் உண்டு சந்தியா உண்டு ஸ்நானம் உண்டு இதெல்லாம் செய்யணும் அது விட்டே போகாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்போது எப்படி பண்ணுறது சந்தியாவந்தனத்தை அப்படின்னா அதற்கு தனியாக ஒரு முறை சொல்லியிருக்கா தினப்படி நாம் சந்தியாவந்தனம் பண்ணுற பொழுது எல்லா மந்திரங்களையும் வாய் விட்டு சொல்லி பண்ணணும் சந்தியாவந்தனம் ஒவ்வொரு வேலையும் இந்த ஜபம் மாத்திரம் அதுக்கு தனியாக முறை சொல்லியிருக்க பாக்கியெல்லாம் மந்திரத்தை வாய்விட்டு சொல்லணும் ஆனால் இந்த ஆசோசாதி சமயங்களில் சூத்தக்கே மிருதக்கே செய்வ சந்தியா கர்ம சமாச்சரேது மனசோச்சாரையேன் மந்த்ரானு பிராணாயாம மிருத்தே த்விஜா அப்படின்னு புரஸ்தியங்கிற மகர்ஷி தர்மசாஸ்திரத்திலே நமக்கு காண்பிச்சிருக்கார் இந்த ஆசூச்ச சமயங்களில் அதாவது குழந்த பிறந்ததினால வரக்கூடிய விறத்தியாக இருந்தாலும் யாராவது காலமாயிட்டால் வரக்கூடிய ஆசூச்சமாக இருந்தாலும் சந்தியாவந்தனத்தை விடப்படாது செய்யணும் ஆச்சபணத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் மனசுனாலேயே சொல்லி செய்துண்டு வரணும் மனசோச்சாரேன் மந்திரான்னு பிராணாயாம மிருத்தே பிராணாயாமம் மாத்திரம் மந்திரம் செய்யணும் ஓம் ஹூ அப்படின்னு ஆரம்பித்து பண்ணுறோமே அதற்குத்தான் பிராணாயாமம்னு பேர் அந்த பிராணாயாமம் மந்திரம் இல்லாமல் வெறுமன கிரியையை செய்யணும் பிராணாயாம மந்திரத்தை மாத்திரம் சொல்லப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது சூத்தக்கே மிருதக்கே குறியாது பிராணாயாமம் ம அமந்திரகம் மனசோச்சாரையேன் மந்திரான்னு மார்ஜனாதிசு கர்மசு எல்லா மந்திரங்களையும் மனசுனாலேயே சொல்லி கிரியைகளை செய்துண்டு வரணும் பிராணாயாமம் மாத்திரம் மந்திரம் செய்யணும் அந்த பிரதானமான நாள் இருக்கே அகியப்பிரதானம் காயத்ரி ஆவனம் காயத்ரி ஜபம் உபஸ்தானம் இவைகளை உபாம்சுவாக மந்திரம் சொல்லி செய்யணும் உபாம்சோன்னா வாய்விட்டு சொல்லணும் நம்ம காதல மாற்றம் விழணும் அப்படி சொல்லி செய்யறதுக்கு உபாம்சோன்னு பேர் அப்படி பண்ணணும் பிரிபே சூத்தக்கே ர்கம் காயத்ரீன் து சமுச்சரன் த்வா பிரதக்ஷிணம் குறியாத் சூரியன் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறார் அர்க்கப்பிரதானம் உண்டு அதே போல் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்கப்பப்பிரதானத்தை பண்ணணும் மந் அந்த மந்திரங்கள்லாம் வாய்விட்டு சொல்லணும் நம்முடைய காதலை மாத்திரம் விழணும் அப்படி சொல்லி பண்ணணும் சூரிய தியானம் காயத்ரி ஆவாகனம் ஜபம் எல்லாம் உண்டு ஜபம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நமக்கு காண்பிச்சுருக்கா ஆன்ன அசுச்சிஹி காலே திஷ்டன்னபி ஜபே தஷா காலம்பர செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தை நின்று பண்ணுறது சாயங்காலம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்தை உட்கார்ந்து பண்ணுறது அந்த நியமங்கள் உண்டு பத்து தடவை மாத்திரம் காயத்ரி ஜபம் பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணப்படாது அந்த இடத்துல நூற்றி பண்ணப்படாது பத்து தடவை மாத்திரம் செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி பாக்கி அங்கங்கள் எல்லாம் மனசனால் மந்திரம் சொல்லி கிரியைகளை செய்யணும் இந்த ஆசோச்சம்ங்கிறது நமக்கு யாரோ பந்துக்கள் இறந்து போனத்துனால வந்ததுனுடைய ஆசோச்சம் மாத்திரமே இல்லை நமக்கே குழந்த பிறந்திருக்குன்னாலும் இந்த சந்தியாவந்தனம் உண்டு நம்ம ஆற்றுலேயே யாரோ ஒருத்தர் காலமாயிட்டான்னாலும் கூட இந்த சந்தியாவந்தனம் உண்டு அந்த தேகம் ஆற்றில் இருக்கிற பொழுது கூட அந்த சந்தியா காலம் வந்ததானால் சந்தியாவந்தனத்தை செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தாயாரோ தகப்பனாரோ ரொம்ப நெருங்கிறந்தம் காலமாகிட்டால் நம்ம ஆத்துலையே அந்த தேகம் இருக்குதுனாலும் கூட அந்த கர்மாவை நாம் தான் செய்யணும் அப்படின்னு வர்ற பொழுது கூட நடுவில் சந்தியா காலம் வந்ததுன்னா அந்த கர்மாவை நிறுத்திவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து கர்மாவை செய்யணும் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா சந்தியாவந்தனத்துக்கு சந்தியா காலம் வந்துடுத்து கர்மா ஆரம்பிக்கிற சமயத்தில் அப்படின்னா முதல்ல போய் சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு வந்து பிறகு இந்த கர்மாவை ஆரம்பித்து செய்யணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அப்படி சந்தியாவந்தனத்தை விடவே கூடாது அந்த ஆசோசாதி சமயங்களில் நாமளே கர்மா பண்ணுறவனாக இருந்தாலும் கூட சந்தியா காலத்துக்கு முக்கியத்துவம் அந்த சந்தியா காலம் வந்துவிட்டோன்னா அந்த கர்மாவை செய்யணும் சந்தியா காலத்தில் வேறு எதுவுமே செய்யப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது சந்தியா காலத்தில் சந்தியை தான் செய்யணும் தாயார் தகப்பனாருடைய காரியமே நடக்கிறதா இருந்தாலும் கூட சந்தியாவந்தனத்தை செய்துட்டு வந்து பிறகு கர்மாவை ஆரம்பித்து செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுத்துருக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு கர்மா இந்த சந்தியாவந்தனங்கிறது அது ஆசோசாதி சமயங்கள்லேயும் உண்டு அப்படிங்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அடுத்த தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்